சத்குரு ஸ்வாமிக்கு ஜெய் குரு கிருப்பியால் கற்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ராஜநீதி ராஜநீதி கண்ணு கத்துட்டு இருக்கான் ஆறு விதமான ராஜநீதி அங்க இவர்கிட்ட நம்ம சாந்தி பண்ணிட்ட கற்றுக்கான் தெரியும் கண்ணனுக்கு கண்ணன் பரமாத்மா தெரியும் இருந்தாலும் முறையாக கற்றுக்கிறது ஆறு விதமான ராஜநீதி அங்கே தான் சொன்னோம் அந்த மாதிரி ராஜினிதி தான் இங்கே பார்க்குறது அதனால் இருக்கிற இடத்துல அவர் இருப்பார் அனாவசியமாகலாம் கஷ்டமெல்லாம் படக்கூடாது எல்லாம் அவன் திரட்டின்னு வரணும் அப்போது பூமியினுடைய பாரத்தை குறைக்கலாம் அவன் எல்லாத்தையும் திரட்டினு பெரிய ஆட்பா அப்படின்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி திரட்டி ஒவ்வொரு தரையும் உற்சாகப்படுத்தி திரட்டின்னு வரண்டி அனுச்சிட வேண்டியது அப்போது ஒவ்வொரு தடவையும் அவன் வந்து இருபத்தி கொண்டு வருவான் அப்போ வந்து எல்லாத்தையும் முடிக்க வேண்டிய அவனை மாத்திரம் அவனு வந்துட வேண்டிய கேர் பண்ணாமல் அவனுக்கு அந்த வீரத்தில் ஒரு அந்த கோபம் வரணும் அதே நேரத்தில் மற்றவர்கள் வந்து மறுபடியும் அவன் ஜெயிக்கலாம் அப்படி வச்சு தான் கஜினி முகமது பதினெட்டு தடவை வந்து நான்னாக்க அதுக்கும் ஜராசந்தனுக்கும் லிங்க் பண்ணால் சரியாக இருக்காது ஆனால் ரெண்டு பதினெட்டு தடவை வந்திருக்கு ப பதினெட்டாவது தடவை அவனுக்கு வந்து வெற்றி கொடுத்துட்டார் கண்ணன் ஜராசந்தனுக்கு ஆனால் அவன் வந்து கஜினி முகம்மது இங்கே துடுக்கன்களை வந்தது இங்கே இந்தியாவை சூறாழிட்டான் சோமநாத் கோவில் குஜராத்தில் அந்த சௌராஷ்டிரத்துல இருக்க ஈஸ்வரனுடைய அந்த ஜோதிர்லிங்க கோவில் முழுக்க முழுக்க தங்கத்தால் ஆனது நம்ப முடியுமா நம்மளை என்ன நீங்க போங்க அதுதான் விஷயம் அப்படி ஆனது எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அதுதான் இல்லை அதே மாதிரி தான் எல்லாம் துடுக்கன்களும் கிறிஸ்துவர்களும் ஆங்கிலேயர்களும் அவ்வளவு தூரம் படித்துட்டார் நம்ம இந்தியர்களிட்ட என்ன ஒற்றுமை எப்பொழுதும் கிடையாது ஒன்று ஒற்றுமை கிடையாது ரெண்டாவது ஒத்தனை ஒத்தன் போட்டு கொடுத்துருவோம் மூணாவது பொறாம உண்டு அந்த எதிரிகளை வந்து ஒன்றா சேர்ந்து தாக்கி அவளை அனுப்புறாப்பில் இது ஒரு சொன்னதுன்னா பேக் ஆஃப் உல்ஃப்னு முன்னாடி சொல்லிருக்கேன் கீழே தான் அந்த பேக் ஆஃப் இருக்கேன் அந்த பேக் ஆஃப் வந்து ஒரு பத்து யோனாய்கள் சேர்ந்ததுன்னா ஒரு யா யானையை சிங்கத்தை எதிர்க்கும் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் கொண்டது அதை பார்ப்போம் குண்டது பார்ப்போம் விட்ட இடத்தை பார்ப்போம் நாற்பத்தி ஒன்னாவது ஸ்லோகத்திலிருந்து பார்ப்போம் ஆயோதன வித்தம் அனந்தம் வீரபூஷணம் யுராஜா தவம் ஆகும் பிரதிஷத் பிரபு ஆயோதனம் வித்தம் அனந்தம் வீரூஷம் யதுராஜா தவம் ஆகிஷம் சப்ததாவோபல யுதே மாகதோராஜ ருஷப்பலித்தை சப்ததீபலு மாகதோராஜ ருஷப்பலி அக்ஷிவரம் சர்வம் விஷயா கிருஷ்ணத்தேஜசேஷர அக்ிணவரம் சர்வம் விஷயத்தேஜசும்ேஷ்வனோ அயாரி அர்ந अषादसंग्रा आगा तदंतर नारद प्रेतों वीरोवन प्रत्यधृष्यत अष्टादशमस आगामीन तदन नारद प्रेरवीरोवन प्रत्यधृष्यतरोधमुरास्तभि ब्लेच्चकोटिलोके च्वंद वृष्टि श्रुवा आत्मसंता துரோமரா மெத்திய திருஷி ம்ளேட்சோட்டி ட்ரோலோக்கே சிவந்தோ வஷிம் சொல்ல ஆமசம்விதா நாற்பத்தி அஞ்சாவது ஸ்லோக்கம் அருணிமாத்மம் நாற்பத்தொன்னுலிம் ஆயோதன வித்தம் அனந்தம் வீரூஷணம் இதுராஜய தவம் ஆகிஷ ஆயோன வித்தம் அனந்தம் வீரூஷணம் இதுராஜய தவம் ஆகிஷப்பம் சப்ஷ ோோணீஃோோோோராம் சப்தசாவதோோோோோோோோோோீலே மகதோராஜ கிருஷபால அக்ஷிணுவஃலம் சர்விய கிருஷ்ணத்தேஜம் அத்தேஷு ஸ்வே கேஷு त्यक्त अयाधवीन नृप अक्षिणव तबरम सर्वृिया कृष्ण अतेषो स्वेशकेशो त्यक्तो अयाधवीन नृप अष्टाश्रमसंग्रा प्रत्यत अष्टाश्रमसंग्रमे आगाति तथंतरा नारद प्रणुद எவ்வனா பிரத்யதரிஷ்யத ரோதமுதுரா மேத்ய திஷ்டுபிகேம் லேச்ச கோட்டுபிகி டுலோகே சப்ரதிவந்தோ விருஷ்டிம் சுத்வா ஆத்மசம்மிதானோதமுதுராமேத்ய திஷ்டுபிகேம் லேச்ச கோட்டுபிகி டுலோகே சப்ரதிவந்தோ விருஷ்டின் சுத்வா ஆத்மசம்மிதானும் நாற்பத்தி அஞ்சு இங்கே பாருங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் வந்து அவ்வளோ தூரம் பரம சௌக்கியமாக இவர் சுக்கப்பிரம்மணி முடிச்சுட்டார் ஆனால் அந்த பதினெட்டு என்னால் தாங்கவே முடியாது எப்போ வந்து விளையாண்டியாக இருப்பேன் அந்த பதினெட்டு அக்ஷோவனி பலத்தை முடித்ததை ஆய்வுன்னு அவ்வளோ தூரம் பல அத்தியாயங்களால் பல ஸ்லோகங்களால் பலவிதமாக பல பிரகாரமாக வணக்கப்படுது ஒரே ஸ்லோகத்தை முடிச்சுட்டாங்க அப்படியே முடிஞ்சுட்டார் அப்படியே அர்த்தம் பார்ப்போம் நாற்பதுல பார்த்தோம் இல்லையா தீகளால புஷ்பங்களாலையும் தயிராலையும் அக்ஷதம் அந்த ஊர் அந்த இடம் அந்த பிரதேசத்தினுடையும் சம்பிரதாயம் தயிராலயம் அக்ஷதாலயம் பயிர் ஏதாவது அந்த இது பாலிகைனார் இந்த மாதிரி அதனால் வருஷித்து சந்தோஷத்தால் அப்படி ஜனங்கள்லாம் விரிந்த மலர்ந்த கண்களோட இருக்கக்கூடிய ஜனங்களால் நேகத்தோட பார்க்கப்பட்டனான பிரபுவான கண்ணன் கிருஷ்ணன் இந்த காலத்திலிருந்து இருந்ததும் அளவில்லாத வீரர்களுடைய அலங்காரம் கொண்டு வரப்பட்ட எல்லா ஜனத்தையும் குரசேன மகாராஜுக்கு அர்ப்பணம் பண்ணார் அதாவது யுத்தத்துக்கு வந்திருக்கார்கள் நிறையா பேராஃபரண்ட்லியாக இருக்குது நிறைய லாஜிஸ்டிக்ஸ்லாம் கொண்டு வந்துருவார்கள் நிறைய அவர்கள் வந்து ஒவ்வொரு வீரனுக்கு உண்டான அவருடைய அலங்காரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா தனம் அதுதான் செல்வம் அது எல்லாத்தையும் முடிக்கப்பட்டவன்னே அவன் தரியா போயிட்டான் தராசன் அது எல்லாத்தையும் கொண்டு உக்ரசேனாவுக்கு அர்ப்பணமாக தனமாக கொண்டு கொடுத்தார் அப்படிலாம் முன்ன இப்படி ஜெயிச்சாச்சினா அவர்கள் சேர்ந்தது இப்படி மகதராஜ மகத தேசத்து ராஜனான மகத தேசம் அதாவது பீகார் மகத தேச ராஜனான ஜராசந்தன் பதினேழு தடவை இருபத்தி மூணு அக்ஷோகணி சயங்களோட கிருஷ்ணனால ரட்சிக்கப்பட்ட யாதவர்களோட யுத்தம் புரிந்தான் அதான் சொன்னேன் நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்தில் தான் இதில் முடிச்சாச்சு இப்படி மகத ராஜனான ஜராசந்தன் பதினேழு தடவை சப்தரிச கிருத்வா தாவத்து அக்ஷோகிணி பலாம் இருபத்தி மூணு அக்ஷோபணி சைன்களோட வந்து கிருஷ்ண பாரதி கிருஷ்ணனால் காக்கப்பட்டு யாரோ உலயுத்தம் பண்ணும் விருஷ்டிகள் வந்து கிருஷ்ணனுடைய தேஜஸால் பலத்தால் ஐஸ்வர்யத்தால் அவனுடைய பராக்கிரமத்தால் ஜராசந்தனுடைய சைன்யம் முழுக்கையும் அக்ஷின் வந்து நாசம் செய்கிறார்கள் ஜராசந்தன் வந்து தன்னுடைய சைன்களை எல்லாம் முடிக்கப்பட்ட போதும் பகைவர்களால் அதாவது விரோதிகளால் ப பலராமகிருஷ்ணனர்களால் கெக்டாக உபேட்சிக்கப்பட்டவனாக விட்டுவார்கள் அதாவது எல்லாத்தையும் முடிக்க வேண்டியது அவனை மாதிரி தனியாக விட்டுருவார்கள் தன் பட்டத்துக்கு திருப்பி வச்சுருந்தான் பதினெட்டாவது யுத்தம் வர்றபோது அப்புறம் கண்ணனுடைய சங்கல்பந்தான் நாரதர் முனின்னு சொல்லுங்கள் கண்ணனுடைய பர்சனல் செக்ரட்டரி தான் நாரதரிஷின்னு சொல்லுங்கள் கர்சன் கண்ணனுடைய இமன் நாராயணுடைய பிரைவேட் அஜெண்டாவெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் நாரத சுவாமி அவர் என்ன பண்ணார் நாரதமுனிவராலால் அனுக்க அனுப்பப்பட்ட பூண்டி விட்டார்கள் காலையவனு சொல்லப்பட்ட ஒரு கிரீக்கு வீரன் அவன் அசுரன் மாதிரி தான் அவன் தென்பட்டான் இந்த மனுஷ லோகத்தில் மனுஷர்கள் எதிராளிகளே இல்லாதவனான் அவனுக்கு ஒரு வரம் இப்படி இருந்துச்சு அவன் வந்து விஷ்டிகளை தனக்கு அதாவது கண்ணன் இருக்கக்கூடிய வம்சங்களை இருக்க விஷ்டிகளை தனக்கு சமமானவர்கள் கேட்டு வீரத்தில் சமான் மதுர பண்ணத்தை மூன்று கோடி மேலேச்சர்களோடு முட்டு கேட்டான் இந்த மேலேச்சர்கள் கிரீக்கர்களை தான் கோடி திஸ்ரபிகி மிளச்ச கோடி மிகி மூணு கோடி மிளச்சல ருதோத முற்றுகிட்டன் அப்போ அப்படி ஆச்சு மேல விவரமா பார்ப்போம் பிரபு விபு பகவான் கண்ணன் போர்க்குளத்துல இப்படி எதிரி வீரர்கள்லாம் விட்டு முடிச்சாச்சேன் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எல்லா அளவற்ற செல்வம் ஆபரணங்கள் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு வந்து எதுக்களுடைய ராஜாவான குக்ரசேனிட்ட அர்ப்பணம் பண்ணார் இப்படி இருபத்தி மூணு அக்ஷோகணி படையோட வந்த மகத ராஜா ஜரசந்தன் பதினேழு தடவை இப்படி மறுபடியும் ஒவ்வொரு தடவையும் இருபத்தி மூணு வந்தான் கிருஷ்ணனால் ரட்சிக்கப்பட்டான் யார் அவர்களோட சண்டை போட்டான் யார்வர்கள்லாம் கிருஷ்ணனுடைய பெராற்றல் பராக்கிரமம் வீரியம் அதனால் அந்த படைகளை எல்லாம் முடித்தார்கள் தன்னுடைய படைகள்லாம் முழுக்க அழிந்த அனுப்புறம் எதிரிகளால் விட்டு விடுவான் தனியாக விட்டுவார்கள் பாவம் தனியாக போவோம் விடுவிக்கப்பட்ட ஜராசந்தன் தன்னுடைய நகரத்துக்கு போகிறான் அப்போது பதினெட்டாவது முறை சண்டை நடக்கிற போதும் வார் யுத்தம் நடக்கிற போதும் நடுவில் நாரதர் கலப்பி விட்டார் நாரதர் சிம்மன் நாராயணுடைய மனசு சிமன் நாராயணுடைய பர்சனல் செக்ரட்டரி சிம்மன் நாராயணுடைய டைரி மெயின்டெயின் கிருஷ்ணனுக்கு வந்து பர்சனலாக வேலை பச முடக்கூடிய அவர் சங்கல்பம் அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றி வைப்பார் அப்போ அவர் மனசு மாதிரி அப்படி அவர் மனசு பிரகாரம் பதினெட்டாவது சண்டைக்கு வரபோதும் நடுவில் நாரதரால அனுப்பப்பட்ட காலை அவனந்து ஒருக்கான் அவனை முடிச்சாகணும் அந்த வீரனை கிளப்பி விட்டார் அந்த வீரன் வந்து சண்டை போடவன் தன்னை எதிர்ப்பதற்கும் தன்னோட சண்டை போடுவதற்கு மனுஷர்களை ஒத்தருக்கும் சாமர்த்தியம் இல்லை அந்த அளவு பலம் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒன்று வந்து யாரோ வீரர்கள் தான் விஷ்டி வம்சத்தவர்கள் தான் தனக்கும் சமமானவர்கள் பலம் பலமிக்கவர்கள் அவர்களுக்கு தான் அதிகமான ஒரு பராக்கிரம வீரம் பலம் இருக்குன்னு நினை தெரிந்து கொண்டோ நாரதர் மூலமாக தெரிந்து கொண்டோ மூணு கோடி மிலச்சர்களோட மதுரையை முற்றுகிட்டான் ஒரு பக்கம் மூணு கோடி இளைச்சர்கள் இன்னொரு பக்கம் ஜெராசன் வரப்போகிறான் இருபத்தி மூணு அக்ஷோங்களோட அப்போ ஒரு அப்போ அந்த மதுரை நகரம் மதுரா நகரம் கண்ணன் பிறந்தது மதுரா ராஜ்யம் இப்படி முழுக்க வளைக்கப்பட்டது மூணு கோடி விளைச்சர்கள் ஒரு பக்கம் இந்த யவனால காலை எவனால இன்னொரு பக்கம் ஜராசந்தனோட வரப்போது எப்படி மதுரையை முற்றுகிட்டார்கள் மேலே நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து மேலே பார்க்கோம் தம் தா அச்சித்ஷ்ணா சங்கர்ணாயன் அஹோயூனாப் உபயத்தோ மகத்து தம் திரு அச்சித்தையன் அோயிருஜினம் பிரதும் யுபயோ மகத்தோஜம் நரு அஸ்மா அய தாவன் மகாபல மகத்தோவரோம் நரு அஸ்மா அது தாவன் மகாபல கோ அப்போ சோவா பரஸ்புரம் எதி ஆகந்த ஜராசு பந்தூன் வதிஷ நேஷே சும் பலி ஆவோ யுரந்த ஜராசு பந்தூன் வதிஷிய அது நேஷே சும் வலி தர விமோ தும்மம் தாத்தீன் சதா யவனும் தே தர விமோ துர்ம் ரிவிதர் தாீன் சய யவனே சம்பிய பகவான் ஹரி துர்ம் ராதசியோஜனம் அந்தசமுதிரே நகரம் கிருஷ்ணம் அதுபுதம் அச்சீக்கிய துர்ம் ஸோஜனம் அந்த கிருஷ்ண அதுபுதம் அச்சீக்கத்து அம்பராவதுலோக்கம் மறுடி பார்ப்போம் நாற்பத்தி ஆறுலருந்து அச்சித்தயர்ஷாயன் அஹோயூ விரா பயோ மகி தம் த்வாச்சித்தையர்ஷவான் அஹோயூனா பயோ மகனோ அய யவனோம் நருந்தே அஸ்மா அதுதான் வன்மாபல மாகதோ அப்போ பரஸ்போ ஆகமிஷனே இன்னைக்கே நாழிக்கே நழனிக்கே நேத்திக்கே இன்னைக்கே நாழிக்கே நழனிக்கே இப்படி நம்ம பேச்செல்லாம் வருது இல்லையா மரே சுதாய் நோஜி நாளைக்கே இன்னிக்கோ நாளைக்கே நாళ్లిக்கோ வந்துவார அபின் இன்னிக்கோ நாளைக்கே நாళ్లిக்கோ வந்துவாரன்னு சொல்றப்படி அ யவனோக்கிய யவனோயம் நிர்தேஸ்மான் ஆதிதாவன் மகாபலஹ மாகதோ அப்யத்யவா ஆத்யவா சோவா பரத்மா அகமிஷ்டதீ அவயோய யுஜ்ஜதோ ரस्य யத்யா gantam தராசுதஹ அவயோய ஆவோர்யுர்த்த ஜரான் வதிஷர்தான் நேஷத்தை சுபுரம் பலி நேஷத்தை சுபுரம் பலி ஆவோருர ஜராசுகா பந்தூன் வதிஷதி அேஷத்தை சுபரம் பலீம் தப்பார விமோ துர்ம் ட்விதர் திறாத்தம் சயவனே தப்பாரிய விமோ துர்ம் ம்மம் திறா சயவனே சம்மன் தகவம் ராதயோஜனம் அந்த சமுதிரம் கிருஷ்ணமச்சீக்கே சம்மாந்திய பகவான் துர்கம் அந்த சமுத்திரே நகரம் கிருஷ்ணம் அத்தம் அச்சி கரத்தியம் ஐம்பதாவது ஸ்லோகம் அர்த்தம் பார்ப்போம் இப்ப ஒரே ஒரு ஸ்லோகத்தை நாற்பத்தி ரெண்டு பார்த்தோம் பதினேழு தடவை முடிச்சிட்டார் அவ்வளவு தினம் பரம சுகல் சுல்பமா படிப்பார் கிருஷ்ணன் பரமாத்மா இப்படி காலை அவன பார்த்து அவன் வந்து ஒரு பக்கம் காலையவன கிரீக் அவன் காலையவனன் கிளைப்பு விட்டான் மூணு கோடியுமில்லே திருள்ளோடு வரணும் கிருஷ்ணன் வந்து காலை ஒனை பார்த்து யாதவர்களுக்கு ரெண்டு பக்கங்களையும் பெரிய கஷ்டம் வந்துருத்தேன் கஷ்டமாத்தேன் ஓ கஷ்டம் பெரிய துன்பம் கஷ்டம் அதாவது துர்கம்னா கோட்டை அந்த கோட்டையை நாலு பக்கம் இது பண்ணிட்டேன் எல்லா லாஜிஸ்டிக்ஸும் பிளாக் ஆகிடுச்சி உணவு உணவு பண்டங்கள் வராது வெளியில் வர முடியாது அவர்கள் வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்காது அப்போ வந்து மிக உள்ளே இருந்து வெளியில் போக முடியாது வெளியில் உள்ளே வர முடியாதுங்கிற போதும் அப்போ அவர்களுக்கு வந்து மென்டலாக வேறு வந்து ஒரு பயம் எல்லாம் பலவிதங்களில் இருக்கும் அப்படி இருக்கும் அப்போ பலவித கஷ்டங்கள் அப்போது மா பலசாலியான இந்த காலைய உடனும் நம்மோட யுத்தம் பண்ணுறான் அவனுக்கு ஒரு வர இருக்கு பின்னால் சொல்கிறான் ஜராசந்தன் இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ வரும் அவன் தான் சொன்ன முன்னாள் சொன்னான் அஜயவா அத்தியவா சோவா பரசுவா வருதுன்னு சொல்லி நம்ம பேச்சு வாக்கில் அதே மாதிரி சொல்கிறார் இன்றைக்கே நாளைக்கு இன்றைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ வந்துடுவேன் அதே மாதிரி ஜராசன் இன்றைக்கோ நாளைக்கோ அடு நாளையோ வந்து வாங்கணும் இவனோட நாம் ரெண்டு பேரும் யுத்தம் புரிய போகிறோம் ஜராசந்தன் வரப்போம் அந்த பலசாலையை நாம் வந்து நம்முடைய பந்துக்களை முடிச்சிடுவோம் அல்லது பட்டணத்துக்கு கொண்டு போயிடுவோம் எல்லாரையும் கொண்டு போயிடுவோம் அதனால மனுஷர்களால் அடைய முடியாத கோட்டையை பொழுது ஏற்படுத்துவோம் ஆமாம் அதுக்கு தான் இந்த பிளான இங்கேருந்து மதுராலேருந்து கடப்படங்கிறதுக்காக தான் பிளானு அதுக்காகத்தான் கண்ணன் அவருடைய பர்சனல் செக்ரட்டரியும் மனசு பிரகாரம் அந்த நாரதரா யவன கிளப்பி விட்டது அந்த காலை எவன அவன் ஒரு பக்கம் வந்த கிவனும் வருவான் அப்போ டக்குன்னு மாற்றிடுவார் அவர் மனிதர் மனுஷரால் அடைய முடியாத கோட்டையும் அவ்வளவு ஒரு பெரிய திவிபத துர்கமம் அதனால த்விபத துர்கமம் மனுஷர் அடைய முடியாத கோட்டையும் இப்பொழுது வந்து ஏற்படுத்திடுவோம் உண்டு பண்ணிடுவோம் அப்போ பந்துக்களை அங்கே கொண்டு வச்சு காலை உன அதுக்கப்புறம் பலராம் காலை ஒனை முடிச்சிருவோம் அப்படின்னு பலராமனோட ஆலோசனை பண்ணான் கண்ணன் எப்படியும் ஆலோசனை கிருஷ்ண பகவான் இப்படியும் மந்திராலோச்சனை பண்ணிட்டும் யாராலையும் பிரவேசிக்க முடியாது அவ்வளோ லேசில் பிரவேசிக்க முடியாத பன்னெண்டு யோஜனை ஏற்கனவே யோஜனை கணக்கு சொல்லிருக்கேன் பதினோரு மைல் அல்லது ஒம்பது மைல் அப்படிலாம் இருக்குது பல ரெண்டு விதத்தில் தீர்மானமாக சொல்ல மாட்டேங்கிறாரு ரெண்டு மூணு இடத்துல வித்தியாசமாக காண்பிக்கப்பட பன்னெண்டு யோஜனை தான் டிஸ்டன்ஸு இப்போ தசயோஜன விஸ்தீர்ணம் சதயோஜன இதுன்னு சொல்கிறது இல்லையா ராம சேது கட்டினது நூறு யோஜனை நீளம் பத்து யோஜனை டென்னிஸ் டூனு ரேஷியோலாம் விட்டு டூ லென்த்து அதை அழகாக அவர் அடைசியில் ராமன் கால் எடுத்து அந்த ராமசேத்துல கால் வைக்கல ராமனும் வைக்கல லக்ஷ்மணும் வைக்கலாம் அது தெரியுமோ தெரியாது உங்களுக்கு ராம லக்மணர் அந்த ராம சேர்த்து உடைக்கவும் இல்லை சரி அப்புறம் பன்னெண்டு யோஜனை விஸ்தீரணம் உள்ளக்கூடிய மிகவும் ஆச்சரியமான அப்படி இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை ஏற்பாடு பண்ணணும்னு சொன்னார் மறுபடியும் பார்ப்போம் நாற்பத்தி ஆறுல இருந்து திடீர்னு முற்று கேட்டான் யாரு அந்த யவனன் கால யவனன் மூணு கோடி மேலச்சரோட அதை பார்த்த கிருஷ்ணன் பலராமனோட ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டார் ஒரு மந்திராலோச்சனை பண்ணுறார் அவனோட டிஸ்கஸ் பண்ணுறார் கண்ண கண்ணனோட பலராமனோட கலந்து ஆலோசிக்கிறான் என்னடா நியாயமாக யார் ரெண்டு மக்களும் யார் அவர்களுக்கு வந்து ரெண்டு மக்களும் பெரிய ஆபத்து வந்து யார் அவர்களுக்கு ரெண்டு பக்கங்களில் ஆபத்து வந்து கொடுத்தேன் பெரிய பலம் கொண்ட மகாபலம் கொண்ட காலையவனன் நம்மளோட சண்டை போடுறதுக்காக புற்றி கேட்டுக்கான் இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ அந்த ஜராசந்தன் வேற வந்துருவான் அவன் ஒரு இருபத்தி மூணு அக்ஷோகனி இவன் ஒரு மூணு கோடி யவனர்கள் நம்ம ரெண்டு பேரும் இவனோட சண்டை போடுற போது எவனோட சண்டை போடுறது இப்பராக்கிரமமான ஜலாசந்தன் வந்தா நம்முடைய பந்துக்களை எல்லாத்தையும் முடிச்சிருவானே கொண்டுடுவான அப்புறம் இல்லைன்னா அவர்களை சிறைப்படுத்திட்டு அவர்களை ஜெயிலில் போட்டுன்னு அவரை அரஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் தன்னுடைய நகரத்துக்கு கூண்டு போடுவானே ஆமாம் அங்கே ராஜாக்கள்லாம் ஜெயிலில் வச்சுருக்காங்க பின்னால் வரப்போறது கண்ணனுக்கு தெரியும் அதனால் கிருஷ்ணனுக்கு தெரியும் அதனால் மனுஷர்களால் அவ்வளவு சுலபமாக மனுஷர்களால் அவ்வளவு சுலபமாக பக்கத்திலே வர முடியாது நெருங்கவே முடியாத மாதிரி ஒரு கோட்டை அரண் நம்ம வந்து செய்வோம் அதை வந்து நிர்மாணம் பண்ணுவோம் அங்கே வந்து நம்முடைய பந்துக்கள் எல்லாரையும் நம்ம ஜனங்களை எல்லாரும் கொண்டு போய் வச்சுட்டும் இந்த யவனனை நம்ம தாக்குவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்ணனுடைய ஸ்ட்ராட்டஜி இல்லைங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம் அப்போது இப்படியும் ஆலோந்து கலந்து ஆலோசித்த பகவான் கண்ணன் சமுத்திர நடுவில் பன்னெண்டு யோஜனை பரப்பில் பன்னெண்டு யோஜனை நீளை சரி இதில் லெவன் கிலோமீட்டர்ஸ் சொல்கிறார்கள் டென் பாயிண்ட் எயிட் நோட் பண்ணி வச்சுருக்கேன் டென் பாயிண்ட் ஒரு யோஜனை டென் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் பன்னெண்டு யோஜனை அப்படி இருக்கூடியதில் அற்புதமான ஒரு நகரத்தையும் அந்த சமுதிரத்தில் பண்ணார் அதுதான் குஷஸ்டலின்னு பேர் அது யாருக்குன்னா சூரியவம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் அங்கே வந்து ஒரு காலத்தில் அந்த நகரத்தை ஸ்தாபனம் பண்ணார்கள் சமுத்திரத்துக்கு வெளியில் சமுத்திரத்துக்கு உள்ளே இருந்தது அது வந்து நம்ம பலராமனுடைய மாமனார் வீடு ஏன்னா ரேவதியை கல்யாணம் கொடுக்குறாரு அவருடைய இடங்கள் அங்கே வந்து நிர்மாணம் பண்ணார் சரி இப்போ அந்த காலயவனை பற்றி ஒரு என்னங்கிறது தெரியணும் இல்லையா கர்க சமிதையில் அதை பற்றி அழகாக சொல்கிறார் கர்க சமிதையில் இந்த காலயவனை பற்றி ஒரு விஷயம் வர வருது எப்படின்னா அந்த ஒரு விஷயம் கர்கர் வந்து இவர்களுக்கு குல ஆச்சாரியர் புரோஹிதர் அவர் வந்து அவரை கிண்டர் பண்ணிட்டார் ஒரு இவர் வேறு ஒரு ரிஷி கிண்டல் பண்ணிட்டார் கிண்டல் பண்ணி அவரை வந்து அவமானப்படுத்தினார் அப்போது அவருக்கு கோபம் வந்து அவர் கோபம் வந்து பரமேஸ்வர் கொடுத்து தபஸ் பண்ணுறார் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்படுறது விஷ்ணு புராணத்திலையும் வருது கர்க சமயத்திலையும் வருது யாரவர் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய சபையில் யாரவர் புரோகித்தார் சியாலர்னு ஒத்தார் அவர் ஒரு ரிஷி சியாலர் அவர் கார்கர் தான் இவருடைய ஆச்சாரியர் பெரிய மகாரேஷ் கர்காச்சாரிய கார்கர் அவரை அலின்னு பரிகாசம் பண்றார்கள் அவர் இந்த குலத்துக்கு ஆச்சாரியர் அவர் தானே நாமக்கரெல்லாம் மண்டுக்கார் முன்னாள் பார்த்து வந்துக்கணும் எல்லா மண்டுக்காரன் அவர் தான் உப்பனியார் எல்லா மண்ட யார் எல்லாம் சிரிச்சிட்டார்கள் அவமானமா எடுத்து கார்கர் ரொம்ப கோபம் வந்து யாதவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்த மாதிரி ஒரு புத்திரனை ஏற சொல்லி இரும்பு பொடி இரும்பு பொடி தான் ஆகாரமாக கொண்டு மகாதேவனை குறித்தும் ஒரு பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணார் அந்த தபஸால் சந்தோஷமடைந்த மகாதேவன் ஒரு கோரனை வரத்து கேட்டார் அப்போ கார்கர் வந்து இந்த தனக்கு நல்ல யவனர்களை பயப்படுத்துகிறாலும் ஒரு புத்திரன் வணுங்க போதும் சரிட்டார் அப்போ புத்திரன் இல்லாமல் யவனேசன் அவ இருக்கான் ஒரு கிரீக் ராஜன் அவன் வந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கான் தன்னுடைய புத்திரன் இல்லை தன்னுடைய பத்னி மூலமாக புத்திர ஏற்படுத்துகிறப்பல கேட்டான் அப்போ அவ அந்த யவனேசனுக்கு அந்த புத்திரனை கொடுத்தார் அப்போ அவன் வந்து வண்டு மாறி கருப்பா கருப்பா அதனால காலை யவனன்னு பேர் வந்தது அவனுக்கு வந்து யுத்தத்துல எல்லாம் ஜெயிக்க முடியாது அதனால் அப்படி ஒரு வரம் இருந்தது யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத மாதிரி ஒரு வரம் கொடுக்கப்பட்டது மேலே பார்ப்போம்